நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளவிலும் நம்மளுக்கு ரவை அரை கப் இட்லி மாவு அரை கப் தயிர் ஒரு கப் கேரட் ஒன்று ஆனியன் ஒன்று கொடை மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி தழை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம ஓச்சை வந்து தண்ணி விடாமல் பவுடரை அரைச்சி வச்சிடலாம் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அது கூட ரவா சேர்த்துருவோம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மாவில் அதை கலந்துக்கலாம் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் நல்லா பார்த்து கலந்துப்போம் கலந்துட்டு தயிர் நான் ஒரு கப் சொல்லிக்க தயிர் கொஞ்சமாக போதும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கலாம் பாதிப்போம் கப் தான் வேணும்னா பாதி நிறுத்திக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் புளித்த தயிராக எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் ஒரு தடவை அந்த இட்லி மாவு இந்த ரவை இதெல்லாம் கலந்தது ஒரு தடவை நல்லா அடிச்சுடுங்க நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் நல்லா எடுத்து வச்சிடலாம் இன்னும் ஒரு பவுலில் நம்ம வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம் கேரட் கட் பண்ணி வச்சிடலாம் துருவி வச்சிடலாம் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சிடலாம் கொடிமிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி வச்சிடலாம் கொத்தமல்லி தழி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருவோம் பச்சை மிளகாயும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு உப்பு கொஞ்சமாக இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும் தூவெல்லாம் கூடாது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும் தூயினா ஒரே இடத்துல எங்கேயும் அது நின்றுடும் நல்லா காயில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் தவா வச்சுருவோம் தவாவில் தவா காய்ஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுது எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை எடுத்து ரவுண்டை தோசை ஊற்றுருவோம் தோசை ஓத்துட்டு இந்த நடுவில் இந்த காய் கொஞ்சம் எடுத்து டாப்பிங் மாதிரி அழகாக வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதனால ஒரு சைடு வேகட்டோன்ட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேகம் வச்சு எடுத்தோன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மோட்ஸ் தோசை தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் மேலே நம்ம டாப்பிங்கும் வைக்கிறதுனால காயும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க வரவுகளை மீண்டும் சந்திப்போம்